அபு பக்ரார் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கும் செய்தார்கள் நான் வரிசையில் வந்து சேருவதற்கு முன்பே ருக்கு செய்து விட்டேன் இது பற்றி பிறகு நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் நான் கேட்டபோது அல்லாஹு ஆர்வத்தை அதிகப்படுத்துவானாக இனிமேல் இப்படி செய்யாதே என்று கூறினார்கள்